மறுபடிய வாழ்த்துகின்றேன் கடந்த வாரம் முழுவதும் கத்தரடி எனக்கு நல்லவரும் போதுமானவருமாயிருந்தார் சமயங்கள் எல்லாம் கத்து கரும செய்தார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் அமீகப்படுவதாக இன்று காலையிலே நான் ஜபத்தில் இருக்கும்போது தேவனால் போதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை மத்தியில் சொல்லிக் கொள்கின்றேன் நாட்டுடைய நாமத்திற்கு மைமண்டாவதாக அந்த ஜபங்களில் இருக்கும் போது அநேகர் வந்து கீவுலை நிற்கிறார்கள் எதற்கென்று எட்டி பார்க்கும் போது அவருடைய கைகளில் எல்லாம் விலங்குகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது கைகள் செயல்பட முடியாத கட்டப்பட்டதாக இருக்கிறது அதை அவிழ்ப்பதற்காக கீவுலை நிற்பது போல் எனக்கு தெரிந்தது அது ஒருவர் அவரிடத்தில் ஏதோ வாக்கு வாங்கிவிட்டு அவருடைய கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அழுத்து விடுகிறார் ஆனால் ஆட்களை பார்த்தால் தொடகாத்திரமா இருக்கிறார்கள் கைகளினால் ஒன்றும் செயல்பட முடியாதபடி கட்டப்பட்டவர்களாக இருப்பது போல் நான் கண்டேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படித்தான் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களின் பெரும்பகுதி மக்களும் இருக்கின்றார்கள் அவருடைய கட்டுகள் அவுழ்க்கப்படாதபடியினால் தேவன் வைத்திருக்கிற நன்மையான இவுகளை அவர்கள் படம் பெற முடியாமல் பிடித்தாலும் வாங்க அவருடைய கரங்கள் இருக்கிறது என்பதை நான் கண்டேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதிலமா இருக்கின்றதுனே நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் வசனம் இருபதை ஏறாவது வாசிக்கலாம் தேவனுக்கு மயமாவதாக சுல்சான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி என்று நாம் அறிவோம் அவர் தேவ ஆவியினால் அதாவது கற்பத்தில் உருவாவதற்கு முன்னுமே பெற்றோர்களுக்கு தேவ வெளிப்படுத்தல் உண்டாயிற்று தேவனுடைய ஜனங்களுக்கு செயல்பட்ட பெலிஸ்வர்கள் மத்தியிலே அவர் தேவனுடைய நீதியை விளங்க செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர் தேவனுக்கு மைனம் உண்டாவதாக இஸ்ரோவில் ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு உருவமாக இருந்த அந்த ஜாதிகளுக்கு மதுவும் குடிக்கக்கூடாது என்று ஒரு சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அவரவர் பெரிய வெளிப்படுத்தோடு பிறப்பிக்கப்பட்ட இவர் ஆண்டோட லாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்காக பெரும் காரிய கத்திருக்கின்றால் அதாவது கத்தோட சுத்தத்துக்கு சுத்தத்தின்படி பெரிய பெரிய காரியங்களை இவர் செய்தார் மனிதர்கள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு தேவாவியான ஒரு ஆட்கொண்டிருந்தார் சுத்த லாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறார் நாம் எவ்விதமாக இந்த பூரகத்தில் ஆண்டுகளுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருவசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் அதாவது பெற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்திருக்கிற பிரகாரம் நடந்து வருகிறானோ கர்த்தர் இருக்கின்றார் அவர்களோடு கர்த்தர் கடையும் சரைக்கும் நேற்று விரைவில் நான் ஒரு விளைப்படத்தில் மறந்துவிட்டேன் என்று சொன்னேன் அதாவது ஜபர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவரும் ஒரு பார்சலை உடைக்கிறார் உடைக்கின்ற நேரத்தில் அதுல பெரியவர்கள் போடுகிற அங்கவஸ்தர மாதிரி இப்படி இவர்கள் தான் அவருக்குள்ள பார்சல் இருக்கிறது அதை அப்படி ஒன்றொன்றாக எடுக்கிறார் நிறைய இருக்கிறது அவைகளை எடுக்கிறதாக நான் பார்த்தேன் ஆண்டவருக்கு மைமர் உண்டாவதாக அதுல பசுத்துவங்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது இது இன்னார் என்னென்னார் உபயோகப்படுத்தின இவர்கள் என்று ஆண்டவர நாமத்திற்கு மைமர் உண்டாவதாக ஏன் அவர்களா காண்பிக்கப்படுகிறது என்றால் கடந்த கால தேவனுடைய வரலாறு ஏன் உபதேசிக்கப்படுகிறது என்றால் இக்காலத்திலே நாமும் அதற்கென்று அந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்களை பெற்ற ஆவிய நாமும் பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவர்களைப் போல நாமும் தேவனுக்காக ஜீவித்து இந்த தேவனுடைய செயல்களை தேவனுடைய மகத்துவங்களை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க முடியாததான் நம்மை எங்களை அபிஷேகித்திருக்கிறார் ஆண்டவர்களுக்கு உண்டாவதாக நம்முடைய எண்ணமும் அதாவது பர்சுத்வான்களை போல ஓர்ந்த வேண்டும் என்பதற்காக அப்படி நடக்கிறது அதற்காக தான் இந்த தரிசனங்களையும் கொடுக்கின்றார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த நாமத்திற்கு மைம உண்டாவதாக எலென்சாவை குறித்து பார்க்கும்போது அதாவது அவர் இந்த சிலர் சொல்லுவார்கள் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் இழப்புகளாக வர வர வர வர அது குறைந்து போகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய கருத்து நம்முடைய அனுபவங்களும் ஏழுத்தினுடைய தேவதற்கிறது ஏறி அவங்களுடைய மாம்சக்கிரிகள் அறிந்து அவன் வைவீக நிலைக்கு போகிறான் என்பதுதான் நாம் அறிந்து கொண்ட உண்மை நாம் அனுபவிக்கிற காரியமும் அதுதான் அதற்காக நான் தேவரை